அவன் அதை விடும் வரை நயவஞ்சகத்தின் குணம் அவனிடம் இருக்கும் அவை அவன் நம்பினால் மோசம் செய்வான் இரண்டு பேசினால் போய் பேசுவான் மூன்று ஒப்பந்தம் செய்தால் மீறுவான் நான்கு வழக்குறைத்தால் வரம்பீறுவான் என்று நபி சல்லும் அவர்கள் கூறினார்கள் இதே போன்ற ஹதீஸ் அபு ஹுரேரார் அலிஹர்களால் அறிவிக்கப்பட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுதல் எனும் பாடத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது மற்றும் அறுநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக முன்பு இடம்பெற்றுள்ளது